எல்லாருக்கும் வணக்கம் போகிற போக்கில் எதையாவது கேட்டுட்ருக்க வழக்கம் உள்ளவங்க நம்ம ஒரு பாட்டு கேட்போம் செய்தி கேட்போம் யாராவது புரண்டி பேசுகிறது கூட கேட்போம் அதனால்தான் திருவள்ளுவர் ஆயினும் கேட்க நல்லவை கேட்கன்னு ரெண்டு அறிவுரை சொல்கிறார் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு கேட்குறவங்க இருப்பாங்க எதையாவது உன்னை கேட்டுகிட்டே இருந்தோன்னா அது நம்ம அறிவை வளர்க்கும் கேட்டதை இன்னொருத்தட்ட சொல்லும்போது அது நம்ம சொந்த அறிவு மாதிரி வெளில தெரியும் சார் நிறைய கேட்குறவர்னு ஒரு மரியாதை வருமா வரும்ல அப்போ இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா சிகரம் தொட்ட மனிதர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க யாருமே வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பிறந்தவங்க இந்த பட்டியலில் சமையல்காரர் மகன் இருக்கிறாரு பலசரக் கடைக்காரர் மகன் இருக்கிறாரு விவசாயி மகள் இருக்கிறாங்க இப்போ இவங்கள்லாம் வந்து வாழ்க்கையை வந்து அப்படி போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போகல ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியோட வாழ்ந்து சிகரம் தொட்டாங்க அப்போ சிகரம் தொட்ட மனிதர்களை இன்றைக்கி ராம்குமார் சிங்காரம் நமக்கு சொல்ல போகிறாரு இதை கேட்டு நாமளும் உள்வாங்கிக்கிட்டால் சிகரம் தொட்ட மனிதர்களாக மாறலாம்